தங்கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சுவாமி கிருப்பையால் தான் நடக்கிறது சந்தேகம் இல்லாம நம்ம பார்ப்போம் நான் பதி இந்த குட்ட இடத்தை பார்ப்போம் அர்த்தம் பார்க்கணும் மதுரா நகரத்துக்கு வரக்கூடிய அந்த கண்ணனுக்கு பூர்ண கும்பம் வைக்கிற மாதிரி அங்கே வச்சுருந்தார்கள் ஊர் வாட்டர் வீட்டினுடைய வாசற்பொடியும் தயிரும் தயிர் அந்த தேசத்தினுடைய வழக்கப்பிரகாரம் அந்தந்த தேசத்தில் கா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கும் அது பிரகாரம் தயிர் சந்தன குழம்பெல்லாம் தெளித்து வச்சிருக்காள் தயிர் சந்தன குழம்பு தெளித்து மாவள கொத்து கட்டி பூ பூ புஷ்பங்கள்லாம் நிறைஞ்சிருக்கூடிய தீப வரிசைகளோட வாழைத்தார்களோட வாழ மர மிகவும் அரிதாப்படுத்தி அந்த காலத்தில் பார்த்திருக்க பட்டு துணி சாத்தி பட்டு துணி சாத்தி ஜலத்தோட பூர்ண கும்பங்கள் அழகா பூர்ண கும்பங்கள் வந்து ரிசீவ் பண்றா இருக்கும் அப்படி வச்சு அழகாக அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தது தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் புடை சூழ ராஜபதி விழாவரன் கண்ணன் அப்போ வரபோதும் ஜ நகரத்துக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்ச வசுதேவருடைய புத்திரர்களான ராமகிருஷ்ணன்ல பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வம் மிகுந்த அதாவது மிகவும் ஈடுபாடு கொண்டு பார்க்கணுங்கிற ஒரு துடிதுடிப்போடு இருந்த நகரத்து பெண்மணிகள்லாம் சில பேர் வந்து வேகமாக வந்து வாசலில் நிற்கிறார்கள் சில பேர் வந்து மாடியில் மேல் மாடியில் போய் இருக்கிற இருக்கார்கள் உப்பரிகை எல்லாருக்கு இல்லையா அந்த மாதிரி உப்பரிகளை நின்று பார்க்குறார்கள் அப்போ எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கே வந்து நேராக வீதியில் போகிறவர்களை பார்க்குற மாதிரி உப்பரிகைகளில் மேல் மாடிகளில் வாசலில் நிற்கிறார்கள் கண்ணனை பார்ப்பதில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் சந்தோஷம் அதில் ஒரு பிரியத்தால் எல்லாம் மாற்றி போட்டுருக்கார்கள் வர அவசரத்தில் வஸ்திரங்களை தரிசனுக்களை வஸ்திரங்களை மாற்றி போட்டுருக்காங்க நகைகளை மாற்றி போட்டுருக்கார்கள் ரட்டையாக வேண்டிய இடத்துல ஒன்றை மாத்திரம் போட்டுருக்காங்க ஒன்றை ஒன்றை விட்டுட்டு உன்னை காய வச்சுருக்கார்கள் ஒரு காதில் வந்து காதணி குண்டரத்தை போட்டு ஒரு காதில் ஒரு காதில் சிலம்பு போட்டுன்ட்டு அப்படி இருக்கார்கள் ஒரு கண்ணுக்கு மை போட்டு இன்னொன்று ச மையிடாமட்டிருந்தார்கள் இப்படி தாறு மாறகாம் எப்படி நம்ம வந்து அந்த ராசோத்சவத்திற்கு இராச லீலைக்காக பகவான் வந்து புல்லாங்குழல் ஊதி கூப்பிடுகிறான் அந்த மதுரமாக புல்லாங்கல் ஊதி கூப்பிடுற போது எப்படி அவர்கள் வந்தார்கள் விவரிச்சார் இல்லையா எதெல்லாம் விட்டுட்டு வந்தார்கள் அந்த சுகபிரம்மிகள் சொன்னாரோ அப்படி மாறி மாறி வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டும் அவருடைய அலங்காரங்களையும் இஷ்டத்துக்கு மாறி மாறி வச்சுட்டு அப்படி வரா வர்றதுன்னா வர அவசரம் கண்ணனை பார்க்கணும் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படி வரா மேலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே நம்ம மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஆறுலேருந்து நம்ம மூலத்தை இப்போ இருபத்தி ஆறு अश्नतेका सोत्सवा अभ्यजमोपम्जना स्वपत् उत्थय निजम्य निशन प्रपाते अभमपोख्यतर अश्नतेका सोत्सभा अभ्यजमोपमज्जना स्वपत् उत्थय निजम्य निस्पन प्रपात अभमपोख्यतर मनासीतांदोचना प्रगलभली हसीतावलोकनी जहार्वधेन्द्र மத்மோத்சவம் மனசிதாவிலோச்சனீலாசித்தவோகன ஜஹார மாத்தஜேந்திரமோஷாந்தரஸ்ரீரமணாத்மனோத்சவம் திருஷ்ட் முகூசுத்தேர்தம் தேட்சண்புக்ல ஆனந்தமூர் பகியிருமம் கிருஷ்வோரு அனந்தமரிந்தம் தஷ்ட் முகமனுதம் திரேஸ்ஃபிசுக்ல ஆனந்தமூர் பகஜ ஆமம் கிருஷ்வோரு அனந்தமரிந்த பிரசாரசிடா பிரதி உபுல்லம்பு அபியர்ஷன் சோமன பிரமதேஷபு பிரசாரசிக்கூடா பிரதி உலமும்போமஸ் பிரமதலேஷபோ தோதப்பை சை அபியுன பிரமுதிட்ட துஜாத்தையாம் தோதப்பை சைர ஜனி துகோ பிரிதையாக பார்ப்போம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் நாற்பத்தி ஒன்னாவது தியானம் பகவானுடைய மதுரா பிரவேசனம் மதுரா நகர பிரவேசம் பட்ன பிரவேசம் மகாஸ்வாமிகள் பார்த்துருக்கேன் பட்ன பிரவேசம் அப்புறம் ஜெயேந்திர சுவாமிகள் அவரை வந்து குரு பிரிவா அவர் பிர பிரவேசம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் மற்ற பிரிவாளெலாம் வரக்கூடிய மற்ற சன்னியாசி பிரிவர்கள்லாம் வரக்கூடிய பட்ன பிரவேசம்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கண்ணன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ணனுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த மதுரா ஸ்திரிகளுக்கு தெரியும் எப்படி தெரியும் இந்த ஏற்கனவே வரான் இந்த மதுரா இது கோகுலத்துலேருந்து பிருந்தாவனத்துலேருந்து அவரில் விக்கிரேது காமான் கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்தவருத்தி தத்யா மோகவசார் போச்சுட்டு கோவிந்த தாமோதரமதவேதி அப்படின்னு சொல்கிறார் அப்படி வந்து அவர்கள் வந்து தயிர் வாங்கலையோ வாழ்வ இது வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோன்னு சொல்லிட்டு வரக்கூறுகள் அது விட்டுட்டும் கோவிந்த தாமோதர மாதவியத்தின் அப்போ எல்லாம் சொல்லுவார்கள் கதை கதையாக சொல்லுவார்கள் கண்ணான் வந்து அந்த பூத்தனா மோட்சத்தில் ஆரம்பித்துலேருந்து அடுத்தது கடைசியில் வந்து அக்ரூரர் வந்து சேர்ந்த வரைக்கும் எல்லாம் சொல்லுவார்கள் ஆமாம் சொல்லுவார்கள் அக்ரூர் வந்தோன்னா அது விட்டுடுங்க அதுக்கு முன்னால் வந்து கேசி முடித்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவார்கள் அப்போ அதனால அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அஸ்லந்த எர்பாஸ் சோத்ஸவ அபியஜமாஜன உய நுஸ்வன் பிரயந்தோர் அப்போ மாத அஸ்லா தரஸ் சோத்ஸவியஜன்தாயமியவனோர் அப்போகிய மாதரா மனசிதாவிந்தோச்சனா பிரகல்பீலாவலோக்கமத்திரேந்திரம்தர ீரமத்மனோத்சவம் மனசி தாவிந்தோச்சனீலாசித்தவோக்கமத்திரதேந்திரம்தரஸ்ரீரமத்மோத்சவம் திருஷ்டா முகுகோசுத்தனு தேட்சணோஸ்புதோக்ஷல ஆனந்தமூர்மகம் திருஷாத்மலம் ஜகுரனந்தமரிந்திருஷ்வா முகுகோசுத்தனு தேட்சணோஸ்பிரசுதோக் னந்தமூர்வுகுாத்மம் ஷோ குமரிந்த பராசாரசிாரூடா பிரீதி உத்னமுகாம்பு அபியவர்ஷன் சோமன்த்தை பிரமாதேஷவம் பராசாரசிக்கூடா பிரீத்து உத்ஃல்ன முகாம்பு அபியர்ஷன் தத்தியக்ஷதேகி சுரபாத்திரை சிரகந்தை ரவியுபாஜனை தௌவானுகோ பிரமுதிரா தத் தத் த்விஜாதையா தத்தியக்ஷதேகி சுவரபாத்திரேஹி சிரகந்தைரவியூபாஜனை தௌவானுகோ பிரமுதிரா தத் தத்ர த்விஜாதையா முப்பதாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் இருபத்தி ஆறுலேருந்து அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக பிரம்ம ரிஷிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்படி கிருஷ்ணனுடைய பலராமன் ரெண்டு பேர் வர்றத பார்த்து வரவை கேட்டு சந்தோஷமடைந்த சிலவர்கள்லாம் சாப்பிட்டுருக்கார்கள் போஜனம் பண்ணிட்டு அப்படியே விட்டு இந்த போஜனத்தை அப்படியே விட்டுடும் உபேட்சை பண்ணிட்டு வந்தார்கள் எண்ணெய் தேய்க்கப்பட்டுகளா இருந்தார்கள் அப்பாத்திய அதை அபியஜமானா அகிருத்தோபமஜனா தையில ஸ்நானம் பண்ணுறா அப்படியே ஸ்நானம் பண்ணா அப்படியே விண்டார்கள் தூங்கிட்டு ராமகிருஷ்ணனுடைய வரக்கூடிய அந்த சத்தம் ஆரவாரம் ஜெயா ஜி பவா இந்த பசங்கள்னா போடக்கூடிய சத்தம் அதை வந்து புல்லாங்குடல் ஊதுறது அவர் செய்வது எல்லாத்தையும் சேர்த்து ஓடி விட்டார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துன்னு இருக்கிற அம்மாக்கள் அப்படியே குழந்தை விட்டு வந்தார்கள் எப்படி சொன்ன மாதிரி அப்படியே இந்த காட்சி மாத்திரம் மதுரையில் நடக்கிறது அங்கே பிருந்தாவனத்தில் எப்படி கண்ணன் குடல் ஊதினா எப்படி அவர்கள் வந்தார்களோ அப்படியே இங்கே வந்தார்கள் அப்படியே மற்ற துரேந்த விக்ரமான் அதை அவன் கண்ணன் வந்து மரம் பிடிச்ச யான மாதிரி அப்படி அப்படி காலு வீசி நடவரணும் இந்த ரங்கநாதனுக்கு ஒரு அஞ்சு விதமான ஒரு நடைகள் சொல்வார்கள் சர்ப்ப நடை கஜ சிம்மகதி சர்ப்பகதி இப்படியெல்லாம் சொல்வார்கள் அப்படியும் அவரை வந்து தோணு தோளுக்கணியான் ரங்கன் இப்போ வந்து வைகுண்ட காசி வரப்போகுது தோளுக்கினியால் தலைய இதில் வச்சுட்டு தோளில் வச்சுட்டு அப்படி நடந்து வருவார்கள் அப்படி ராஜா மேலே ராஜா தான் ரங்கராஜா ரங்கராஜாதான் ரொம்ப அனுபவிச்சு விஷ்ணுபுராண தரவா சொல்லிட்டு இருக்கணும் தான் சொல்லிட்டு ரங்கராஜா தான் அந்த மாதிரி கண்ணன் வராது இல்லை இல்லை கண்ணன் வரல இல்ல இல்லை ரங்கராஜன் வர்ற மாதிரி கண்ணன் வராது அப்படி மந்த மத யானை பிடிச்ச மாதிரி நடக்கிறேன் தாமரை கண்ணனான கிருஷ்ணன் லக்ஷ்மி தேவிக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய திருமையின் அழகாக அவர்களுக்கு சந்தோஷத்தை அவருடைய கண்களுக்கு பெரிய ஒரு உற்சவம் உற்சவமாக சந்தோஷத்தை கொடுத்து செய்யக்கூடியவனாக கம்பீரமான அவனுடைய நடையாலையும் அப்படி ஒரு பார்வையாலையும் ஒரு புன்சிரிப்பாலையும் பார்வை ஒன்றுவே போதுமே என பார்வை ஒன்றே போதுமேன வினாலையும் புன்சரிப்பாளே அவருடைய மனசை எல்லாருடைய மனசை அப்படியே கவர்ந்த கவரலேன்னு சொன்னால தான் ஆச்சரியம் எல்லாருடைய மனசை கவர்ந்தார் எல்லாரும் அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அது அவன் கண்ணனுடைய நேச்சுரல் விஷயம் இது அறிந்தமா அப்படின்னு கூப்பிடுறார் அதாவது காமா காமத்தை ஜெயித்தவன் பல தடவை காதுகளால் கேட்கப்பட்ட அதாவதுதான் சொன்னன விக்கிரே து காமா கிலகோபக முராரிபாற்றச்சி தவிர்த்தி தத்தியாரபோஷம் அவோ அவோதி கோவிந்த தாமோதரமாகவேத்தின் அப்படின்னு பல தடவை காதுகளால் அந்த கண்ணனுடைய லீலைகளை கேட்டு அந்த கண்ணனை பார்க்கணும்னு இருக்கக்கூடியவர் மனசு அப்படியே உருகி போய் உருகி போய் ஒன்றும் இல்லாத அடியனுக்கு ஒரு பைத்தியக்காரனுக்கு ஒன்றும் தெரியாத மட சாம்பிராணிக்க அப்படி வர்றபோது அப்போது அவர்கள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு அப்படியும் அவருடைய பார்வை கண்ணனுடைய பார்வை கையான அம வருஷத்தால் அப்படி வருஷிக்கப்பட்ட பெருமைற்ற கண் வழியாக மனசு அடையப்பட்டயத்தில் வச்சுண்டு மெய் செலுத்து போய் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருந்த சமஸ்துக்கங்களையும் ஆதி ஆதிங்கிறது மனசில் இருக்கக்கூடிய வியாதிதான் அது துக்கம் மன சோகம் மோகம்தான் மனசுக்கு வரக்கூடிய கஷ்டம் சோகம் மோகம்தான் மனசுக்கு கொடுக்கும் அந்த துக்கத்தை மனசில் இருக்கிறதான் ஆதியும் சொல்லுவார் அதை நீக்கிக் கொண்டார்கள் அவர்கள் எல்லாம் கண்ணனை பார்த்து அப்படி பண்ணும் மாளிகைகள்லாம் நிறைஞ்சிருக்கு மாளிகைகள் மேலே ஏறியிருக்கார்கள்லையா சந்தோஷத்தோட மலர்ந்த தாமரை போல முகந்த முகம் கொண்ட அவர்கள்லாம் அந்த ஸ்திரீகளெல்லாம் பலராமகிருஷ்ணர்களை அப்படியே புஷ்பங்களால் வருஷிக்கிறார்கள் புஷ்பங்களால் வருஷிக்கிறார் அங்கங்கே சந்தோஷம் அடைந்தவர்களாக தயிர்கால அந்த அக்ஷதையோட அந்த அந்த தேசத்தினுடைய ஒரு சம்பிரதாயம் அந்த தேச இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அக்ஷதைகள் போடுறதை தத்தியக்ஷதைங்கன்னா தயிர் கலந்த அக்தைகளால் பூர்ண கும்பங்களால் தான் ஏற்கனவே பூர்ணங்கும்பத்தி முன்னாடி சொல்லணும் அதனாலையும் பூ மாலை ஆலைகளாலும் சந்தனத்தாலையும் பழம் போன்ற காணிக்களாலும் இந்த ராமகிருஷ்ணர்களையும் பலராமன் கிருஷ்ணனையும் பூஜித்தார்கள் கொண்டாடினார்கள் போற்றினார்கள் எல்லாம் செய்தார்கள் விவரமா பார்ப்போம் இப்போ இருபத்தி ஆறுல இருந்து கண்ணனை பார்க்கக்கூடிய அதாவது அவர்களுடைய பத்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் மாதி மாற்றி போட்டு வந்தார்கள் கண்ணில் போட்டுக்கிற மையையும் ஒரு கண்ணில் போட்டு ஒரு கடலில் போட்டுக்கான் வந்தார்கள் அப்படியே அந்த இருபத்தி ஒம்பதாவது பார்த்தது இங்கே ரிப்பீட் ஆரப்பிலேயே தெரியாது அந்த இடம் வந்தது பிருந்தாவனும் இந்த இடம் வந்து மதுரா நகரம் அவ்வளோதான் மற்றபடி வந்த கோலம் அப்படியே ரிப்பீட் ஆப்பில் இருக்கும் ராமகிருஷ்ணர்கள் அங்கே வெறும் கிருஷ்ணன் தான் இங்கே பலராமனும் கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய சந்தோஷத்தில் பாதி சாப்பிட்டு இருக்கிறவர்கள் அப்படியே விட்டு எண்ணெய் தேய்ச்சி இருக்கிறவர்கள் வெளியில அவற்படக்கூடிய அந்த சத்தத்தை ஆரவாரம் ஒரே கொண்டாட்டம் கலாட்டம் கேட்டு அப்படியே இது ஸ்நானம் பண்ணாம பாதியில் உண்டாரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறவர்கள்லாம் அப்படியே தாய்மார்கள் பாதியில் அப்படியே குழந்தையை விட்டுட்டு ஓடி விண்டார்கள் இப்படி அப்போ என்னென்ன கோலத்தில் இருந்தார்களோ அப்படியே விட்டுட்டோம் அதுதான் விஷயம் இந்த கால் இந்த கால் கம்ஸ் அவ்வளோ தான் வர வேண்டி தான் அதுக்காக காத்துட்டுக்கும் அப்போ ஆனா யாசை சாதிநாதை ஏண்டா இதுக்கும் அதுக்கும் சேர்த்து சொல்கிறாட அப்படின்னா அம்மா அதான் காலு ஃபைனல் காலு இந்த ஃபைனல் காலு எப்போ ஒரு எங்கள் குருஜி சொல்ல மாதிரி அந்த மியூசிக் சேர் மாதிரி மியூசிக் சேரில் பட்டுனு அந்த மியூசிக் நின்ன உடனே நீ வந்து உட்காண்டணும் அங்கே இதை வந்து அந்த இல்லாத சேரில் உட்காரலைன்னா நீ வந்து அவுட் ஆகிடுவேன் அந்த மாதிரி அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த லாஸ்ட் கால் கிருஷ்ணனுடைய ஞாபகம் இருக்கட்டும் அதுக்கு தான் உக்குந்த மாலையில் சொல்கிறார் குறை செய்கிறார் தேசிகன் சொல்கிறார் அதுதான் சொல்கிறேன் அதேமையுமே பிரவிஷித்தும் மானச ராஜகம்சாக பிராணப்பிரயாண சமயே கபவார வித்தையை கண்டாவரோதன உதவும் ஸ்மரணம் குதாஸ்தே அப்படின்னு தான் சொன்ன மாதிரி இருக்கும் அதனால அப்படி வந்தார்கள் மரம் பிடிச்சி யானை மாதிரி கம்பீரமாக நடந்து வராங்க கண்ணன் அப்படின்னு த ரங்கநாதனை சொன்னது வாஸ்தவம் தான் ரங்கநாதனுக்கு வந்து சிம்மகதி உண்டு சர்பகதி அந்த கஜகதி இப்படியெல்லாம் உண்டு நிறையா கதி உண்டு அது வந்து தோளுக்கினியால் கண்ணனை ரங்க ரங்கநாதனை தோக்கின்னு வரபோது பாருங்கள் நீங்கள் ஒன்றா கொஞ்சம் இப்போ நான் இப்போ இது ரெக்கார்டு பண்ணுறது வைக்குண்டை காட்சி முன்னால் பண்ணுறேன் நீங்கள் எங்கேயாவது பார்த்தாலும் தெரியும் அந்த எப்படி இருக்கும்னு தெரியும் ரங்கநாதன் ரங்கநாதன் ரங்கராஜன் அவன் ரங்கராஜன் அப்படி வந்து கம்பீரமாக மரம் படிச்சு யானை மாதிரி அப்படி கம்பீரமாக நடந்து வரான் அவன் யாரையும் அலட்சியம் பண்ண யாரையும் லட்சியம் அப்படி வரும் அதே நேரத்தில் தன்னுடைய கண்களாலையும் இந்த சிரிப்பாலையும் மற்றவர்கள் பார்க்கணும் கண்ணன் அவன் அப்படிப்பட்ட கண்ணன் மகாலட்சுமி மாதாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவில் தன்னுடைய அந்த திருமையின் அழகால் தன்னை பார்க்க வரக்கூடியகளுக்கு என்ன சந்தோஷத்தை கூட்டுன்னு வரேன் கம்பீரமான நடை புன்சிரிப்பு அழகா மதுரமான கனிந்த அப்படியே கிருதயத்தை அப்படியே இது திரமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பார்வைகளால் அவருடைய எல்லாருடைய மனசுக்கெல்லாம் அப்படியே கவர்ணும் காமங்களையெல்லாம் ஜெயித்த ஹே பரீட்சித்தேன்னு கூப்பிட்ற இது வந்து இப்போ சொல்றது அஞ்சாவது நாள் கதை இன்னும் ரெண்டு நாள் அவனுக்கு ம மரணம் வரப்போகுது அப்போது அவன் வந்து எந்த ஒரு தாக பசியால் வந்து ஒரு சாப்பத்தை ஏற்றுக்கொண்டானும் இப்போ தாகம் பசி இல்லாமல் அவன் வந்து எதையுமே எதிர்பார்க்கவும் கேட்டுட்டுருக்கான் அதனுடைய அந்த கிருஷ்ண கதா அமிர்தத்தை அவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய அமிர்தத்தை கேட்டுட்டு அதனால் அவர்கள் காமங்களை ஜெயித்த ஏம் ராஜனேன்னு கூப்பிடுறார் அறிந்தமா அதான் சொல்கிறார் பல காது குடிரை கேட்ட கண்ணனுடைய கதைகளை கேட்டதுனால சந்தோஷப்பட்டு மனசு உருகி அப்படியே திரவித்து போய் புன்னையோடு இருக்கூடிய அவனுடைய அந்த மதுரமான கனிந்த மதுரமான அந்த பார்வையான அமிர்த அந்த பிரபாகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்த ரூபமான அவரை பார்த்து கண் கண் வழியாவே அப்படியே கண் அவனுடைய கண் வழியாவே அந்த கண்ணனை கிருஷ்ணனை கோவிந்தனை மனசுல வச்சு அப்படியே ஆலிங்கனம் பண்ணி மயிர் சரீரத்தில் மயிர் சிலிருக்க எல்லையில்லாத அவர்களுடைய மனக்குறையை போக்கிக் கொண்டார்கள் மனசுக்கு இருக்கக்கூடிய ஆதி சொல்றது சரீரத்துக்கு வியாதி அந்த மனசுக்கு ஆதிங்க சோகமோகம் அந்த சோகமோகங்களை அவர்கள் போக்கிக் கொண்டார்கள் அவர் சந்தோஷமடைந்தார்கள் மாளிகைகள் மேல் மாடங்கள் அந்த ஸ்திரீகள் அந்த இப்போ பிரியத்தினுடைய மிகுதியால் தாமரை போல் இருக்கக்கூடிய அவர்கள் முகங்கள்லாம் அப்படி மலர்ந்து பலராமன் மீனும் கிருஷ்ண மீனும் புஷ்ப வருஷத்தை செய்தார்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் அக்ஷதையும் தைரும் சேர்த்து அக்ஷதை பண்ணுறது வயிற்று அந்த இடத்து காலத்து அந்த இடம் அந்த காலம் அந்த தேசத்தினுடைய சம் இது சம்பிரதாயம் இது போட்டு தூவி ஜல நரம்பிய பூர்ண கலசங்களோடு கொடுத்து அதை பூர்ண கும்பு எல்லாம் புஷ்ப மாலைகளாலையும் சந்தன குழம்புகளாலையும் பழங்கள் போன்ற அன்பு அன்ப பிரியமான காணிக்கல கொண்டு வந்து மிகவும் சந்தோஷத்தோடு பூஜித்தனர் கொண்டாடினர் அவர்கள் போற்றினர் அவர்கள் ஆதரித்தார்கள் அவர்கள் ஆராதனை பண்ணார்கள் இப்படி இருக்க மேலே முப்பத்தி மேலே பார்த்தோம் இதுல ஒருமான நாராயணிய்லோக்கா அப்போ ஊச்சு பௌராஹோப்பிமச்சரே மீஹேத்தவனுபந்தி நரலோகமோத்சவோ ஊச்சு பௌராஹோபியே மகத்தம் யாஹி தவனுபியோகமோவோ ரஜகம் கச்சிர்தங்கிரஜ்ட்வா அயச்சரவாசி தௌத்தானிய देश्यावो सचितांग चाघो भविष्य परम शेयो दातस्थे न संतहाँ देश्या समुचितांग वा सिर्घो भवष्यपरम शेयो दातस्थे न स याचि भगवता पिपूर्णेन सर्व चाक्षेपम प्राह वृत्यो राजुधुर्मर स याचि भगवता पिपूर्णे फर्व साक्षेप पृषिता प्राह भृत्यो राजा सुधुर्मर ईदृशाना नि गिरीवरा पिधत्वृत्ता राजद्रव्याणीसु ஈதா நிவாசாசி நியங்கிரிவனேஜரா பரிதத்தை ராஜதிரீப்சதான் முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தஞ்சு மறுபடியும் பார்ப்போம் தசமஸ்தம் பூர்வார்தம் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய கிருஷ்ண பரமாத்மா அந்த ரா அந்த மதுரா நகர் அவனுடைய ஜனத்துக்கு அவன் போனான் அப்படி ராஜ கம்பீரமாக கால வீசி நடக்கிறான் அந்த ரங்கராஜன் வர மாதிரியே இருக்க ரங்கராஜனுடைய ஸ்ரீரங்கத்தில் அவனுடைய நடை எப்படி இருக்கும் அப்படி வராங்க கண்ணன் ஊச்சு பௌராஹோ கோபியகா தபஹாக்கிமச்சரண் முகத்து யாகே தவனு பசியந்தி நரலோக மகோத்சவம் ஊச்சு பௌராஹோ கோபியகா தபா கிமச்சரண் முகத்து யாக ஏதவனு பஸ் யாகி ஏதவன் லோகமோவோ ரஜகம் கட்சி ரங்கம் கஜா ரங்கம் கஜாஜ் யாருவசி தௌத்தன உத்தமா ரஜகம் கச்சிராஜம் ரங்கம் கடாஜ் யா திரவாசி தௌத்தன உத்தமா சமுச்சி வாசி தகதோ பரம் தாத்து देह्यवो सन्न वासी चाटे परम श्रेयो धास्तेना शेह सयाचि भगवता पिपूर्णेनताक्षेप स्पृत प्र मृत्यो राज्ञ सुधर्मता हां, கவத்த பரிப்பூர்ணேனையாேபம் ருச்சிராக மருத்தியோரா சுர்மான்வசி நம்ங்கம் குறிவனரா பரிச்திமுத்திரவியன் அபீப்சத ஈஷானே வசதம் சி நம்ரிவனரா பரிச்துமுத்திரவிய முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோக்கம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றார் சுகபிரிகள் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றுல கோபத்ரிகள் என்ன பெரிய தவம் பண்ணார்களா பெரிய தபஸ் பண்ணார்கள்டா ஏன்னா அவர்கள் இந்த மனுஷலோகத்துக்கு பெரிய ஆனந்தத்தை சந்தோஷங்கிறது இல்லை ஆனந்தத்தை மகோத்சவத்தை கொடுக்கூடிய இவர்களை தினம் பார்த்தார்களே ஆச்சரியண்டா அப்படி பட்டணத்து ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் என்னன்னா கோ கோபத்ரிகள்லாம் கோபர்கள்லாம் அந்த கோகுலத்துல இவர்களை நிச்சயம் இவர்களை வந்து தரிசனம் பண்ணார்களே இவர்கள் என்ன மனுஷ பெரிய ஆனந்தம் சந்தோஷத்தை கொடுக்கூடிய இவர்களை நித்தியம் பார்த்தார்களே என்ன புண்ணியம் பண்ணார்களா ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படியும் பட்டண தினங்கள் பிரிக்கிறார்கள் கண்ணன் வந்து கிருஷ்ணன் தங்களுக்கு ஏத்தாப்புல வரக்கூடிய ஒரு வத்திரங்களை தாயம் போட்டு வெளுத்துன்னு வரான் பத்திரங்களுக்கு வெளுத்துன்னு வரான் நம்ம சொல்கிற பாட்டியில் இது வெள்ளாவை வச்சுன்னு வரான் இது நீளம் போட்டு கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம் சாயம் கொடுக்குற ஒரு வண்ணம் கொண்டு நல்ல உத்தமமான வெளுத்த வத்திரங்களை அவர் கேட்டார் கண்ணன் கண்ணன் கேட்டது ரெண்டு விஷயத்தில் கேட்டிருக்கார் அந்த யக்ஞா நடக்கிற போது அங்கே போய் பசியால் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடைவர்களுக்காக அன்னம் கேட்டார் இங்கே வந்து வத்திரம் கேட்டார் அவ்வளோ அப்பா இது அவர்களை வந்து தரித்து கொள்ள ரெண்டு பேருக்கும் வேண்டியதை வத்திரங்களை கொடுக்கும் அப்படி தானம் செஞ்சின்னா உனக்கு நல்ல நன்மை ஏற்படும் க்ஷேமம் ஏற்படும் சந்தேகம் இல்லை அப்படி சொன்னார் தன்னார் ரெண்டு பேர் பலராமகிருஷ்ணன் வச்சுன்னு சொன்னார் தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாத பரிபூர்ணன் சர்வேஸ்வன் இது அடிக்கடி அடிக்க சொல்லுவான் தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாத பரிபூர்ணன் கண்ணன் பரமாத்மா தேச வஸ்து பரிச்சேதம் இருக்கிறவன் நான் நீங்களும் அப்படி யாசிக்கப்பட்டவன் ராஜாவுனுடைய வேலையாள ரொம்ப கர்வம் பிடிச்சோம் கோபம் அடையும் அண்ணன் ஒன்றி ஆக்ஷேபத்தோடு பேசினான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்